ஆரம்போம் இந்த வைரம் கோயிலூர் சம்பிரதாயத்தில் கட்டளை தாலாட்டு மகராது பாடமா வச்சிருக்காங்க வந்த மூச்சுக்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் வேதாந்த ருசியை காட்டி மூன்று பாடங்களே ருசியை காட்டுறது எளிமையின் முறையில் கட்டளையிலும் தாராட்டு கொஞ்சம் இசையோடு கூடியதும் திருஷெண்ணபோத்தில் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தாலும் விளக்கமான வேரத்தத்தை உரிசி காட்டின பிறகு வைராக்கியம் திடமாகும்போல்ட்டு மகரா துறவு வைராக சாஸ்திரம் வைராகி தீபத்தை வச்சிருக்காங்க அப்புறம் திடமான பிறகு அப்புறம் மீண்டும் ரஜினாவிருத்தி வேதாந்துடாமணி கைவிளியம் என்று வரிசையாக அதே சாஸ்திரத்தை அனுகப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட நூல்கள் இது வைரோகி சதகம் என்று சொல்லக்கூடிய ஐந்திராபாடாக வச்சிருக்கிறார்கள் இந்த வைரோகி சதகத்தை பற்றி கொஞ்சம் சில முழு விஷயங்கள் தெரிந்து கொள்ளாடி இருக்கு இதை செய்தவர் திருப்பேரூர் சந்தனி சுவாமிகள் அவர்கள் முன்னூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர் தமிழ்நாட்டில் பசுவேஸ்வர் என்பதுமாக இருந்தார் ஒரு சாதிக்கு மன்னர் காலத்தில் இருந்தவர் அருள் பெற்றவராய் மக்களுக்கு தீவிரமான சேவல் உண்டாகும் பொழுது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நின்று சங்கல்பம் செய்தார் அவருக்கு உயர செய்வம் ஏதம் என்று பெயர் தீவிரமான கடின ஆச்சாரங்கள் உடையதுன்னு அர்த்தம் செய்வத்திலே ஆச்சார ஒழுக்கங்கள் கடினமாக கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி செய்யும்போது இதில் சேர்ந்தவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சேரலாம் அது சங்கமே பேர் சங்கம்னு பின்னாடி சொல்லுவாங்க சங்கம் கூடுதல் கேர்வன சேர்ந்துக்கலாம் இப்போதும் சேர்ந்துக்கலாம் வேணாலும் திருப்பேர் ஊட்டமரத்தில் இருந்தாலும் கவுண்டர் தான் அவங்க செய்வா வேறு செய்வராக சேர்ந்துக்கிறாங்க நல்லா கவுண்டர் தர ஆகவே வேற செய்வ எந்த ஜாதியாக இருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம் எந்த ஒரு நியமில்லை ஆரம்பிச்சு அந்த வேலை செய்வது மரபில் தோன்றிய மகான்கள் நிறைய இருந்தாங்க அதில் காட்டுப்பயிறியில அநாகமுடையவர்களாக முருடகணம் உடையவர்கள இருந்தவர்களில் தீர்த்தனும் மகேஸ்வரன் மகான் மாத்திரமலை போகிறமே அவருக்கும் அவர் செய்வார் அந்த மகான் நடுப்புற மீதப்பா என்ன சொல்லும் முன்னாலே இடைக்கால இடையில ஒரு கல்லுமா வச்சிருப்பாங்க முன்னே இப்போ இருக்க என்னவோ தெரியல அங்கெல்லாம் தாமண் அவர் அவர் தவமண்ணி அந்த காட்டுவாசிகளில் மரபை உண்டாக்கினார் வீரசை மரபு என்ன புலாய மறுத்தல் லிங்கபாயனம் செய்து கொள்ளு தினசரி சிவபூஜை செய்தல் சிவராத்திரி விரதம் இருத்தல் இதெல்லாம் மிக கடினமான சட்டத்திட்டங்கள் அப்படி காட்டுவாசிகளே மாற்றி அமைத்தார் அவர் ஆனால் பிற்காலத்துலலாம் மாறிப்போயிருக்கும் அவர் காலத்தில் நடந்தது அதனால தான் அவருடைய சமயம் தான் அங்கே மகேஸ்வர மலை நல்ல அந்த காலத்துல கட்டியிருக்காங்க நல்ல அமைப்புமானது இன்றைக்கும் அதுக்கு இருக்கு அந்த மூணு நாடுகளும் இருக்கும் இன்னும் குறைந்த நிலையில் இல்லை மகேஸ்வர மலைக்கே அந்த அவருடைய பேரை ஏற்பட்டது அப்படிப்பட்ட அதுல அந்த முஸ்லீம்கள் காலத்திலே அநேகம் பேர்கள் தெற்கு நோக்கி வந்த காலத்தில் சுய செய்ய சில பேர் இருக்கலாம் அந்த மரபிலே வந்தவர் தான் நம்முடைய சாந்தர சுவாமிகள் இன்னும் சில பேர்கள் இந்த திருச்சி பக்கம் எல்லாம் கூட போயிருக்கலாம் எப்படி தேவங்க கடல்நாட்டில் இருந்து இந்த பனவேரம் வழி வழி இருக்கு அந்த வழியாக கொல்லக்கால் வழியாக நிறைய பேர் வந்து எந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் குமாரபாளையம் அப்படின்னு தேவாரம் பெரியகுளம் இப்படிலாம் பரவல அருட்டே எல்லாம் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்த அப்படி பரவனார்கள் அது தெளிந்து தேவைச்சுட்டார்கள்னா அப்படி போல் வீரச இவர்களும் வந்து தமிழ்நாட்டில் புகுந்து இருந்ததில் ஜென்மாந்திர புண்ணிய வரிமாகம் முன்ஜென்மங்களிலே செஞ்சு ஞானம் வராத ஜென்ம பாக்கியிருக்கிறதாக உள்ள யோக பிரஷ்டம் சொல்லப்படும் அத்தகைய மகான்களிலே ஒருவராகிய திருப்பேரூர் சாந்தகிருஷ்ணாங்க அவர்கள் அவருடைய மனைவி சிவபிர தங்கச்சி அதாவது வேதாந்தவர் படிக்கிறோமே தொழில் பெயர்த்தவர் திரைமலை சிவபிரகாஷ் அவருடைய தங்கை தான் பேர் அந்த அம்மையார் தான் அவருடைய மனைவி குருநாதர் சிவபிரகாஷ் அவர் பேருஜி பார்த்தா தான் அந்த சிவபிரகாஷ் சிஷியர் தான் சாந்தார் இருக்கும்போது அவருக்கு நூல்கள் செய்யணும் சங்கல் ஏற்பட்டது பைராக்கிய சதகம் பைராக்கிய தீபம் அபிரோ இந்தியா சொல்லக்கூடிய நான்கு நூலில் செய்தி முடித்தார் அதாவது ஜீவகாரூர பக்தி பாச வைராக்கியம் தத்துவம் என்று சொல்லக்கூடிய நான்கு நூல்களை செய்து முடித்தார் செய்து முடித்த பிறகு இருந்து கொண்டு பல பேர் பாடம் சொல்ல ஆரம்பிச்சார் வரும்போது வைராகிய தீபம் பாடம் முடிஞ்சுட்டு இருந்தது அப்ப எல்லாருமே புது புசான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லா வைராக்கியம் பிரமாதமான சொல்லிருக்காரு இவரும் அநேக மக்களோட என்னைய பெரிய வைராகிய அப்படியே எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கும் போது அது இவருக்கு அதுக்கும் பட்டது அவர் பார்த்தார் சரி இதுக்கு நாம் அதாவது இப்படி பண்ண வேண்டியதுதான் ஏன்னா நம்முடைய நூலுக்கும் நாம் முதல்திருக்கிறதுக்கும் பொருத்தம் ஈஸ்வர சங்கல்பம் அப்படி இருக்குது மக்களுக்கு தெரியல ஆனால் ஈஸ்வர சங்கல்பம் இருக்கே வேணும் போக இப்போ தேர் தான் என்ன ஒரு சங்கல்பம் நீ மறுநாள் என்ன பண்ணாருன்னா அது ஞானாவி மனைவி தொடமையில வச்சுக்கிட்டு பாடம் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ எல்லாருக்குமே சிவருமான் பார்வதி பரம சிவன் மாரே தெரிஞ்சதான் அப்படியே அப்பா ஏன்னா சிவருமானே இங்கே கைலாசத்து வந்துட்டாரா நினைச்சாங்கண்ணா இதே திரும்ப நான் மட்டமாக நினைச்சோம் ஒரு பெரிய மகானாக இருப்பாங்கன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டது அப்புறம் ஒரு நாள் காட்டிட்டு பேச பார்த்துக்கிட்டார் அப்புறம் மன்னார் சங்கல் நாளை காலையில எழுந்த உடனே அந்த கோயில் பக்கம் போவோம் அவருக்கு திருப்பெயரூர் ஊரே சொந்த ஊர் கோயில் பக்கம் போவோம் யாராவது பெண்கள் பாலும் பழம் கொடுத்தாக்கா அது நல்ல சிலமையை நினைத்துக்கொண்டு அப்படியே தனியாக தான் போயிடுவோம் யாரும் கூடலாம் திரும்பி வந்துடுவோம் இதுதான் அடையாளம்னு நிச்சயம் செய்து கொண்டு போனார் அப்படியே தெருவில் அதிகாலையிலே இப்போ போகும்போது சில பெண்கள் வெளியே வந்தாங்க ஓ சாமி அம்மா வீட்டுக்கு வர்றாங்க இருக்குது அப்படின்னு வீட்டில் கறந்து வச்ச பாலில் ஏன் பழம் போட்டு பசைஞ்சு சாமி வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா சரி கொண்டா அது சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே போயிட்டார் அப்படியே போய் கோயில் சுற்றிக்கிட்டு போய் உக்காந்துக்கிட்டார் அது உக்காந்து கிடந்த இப்போ மடமாக இருக்குது அதான் ஒரு இடம் தான் சொந்த இடம் தான் அப்புறம் அப்படியே போயிட்டார் அப்புறம் வந்து இனி வர்றதில்லை என் சங்கல் இப்படி அதனால நிறைவேறிவிட்டது இனி குடும்பப்பட்டு எனக்கு எந்த மரம் கிடையாது முன்னாலே இங்கே தான் இது வெளியில இருக்கிற மாதிரி காட்டி கொண்டதால் வாசமாக கிடையாது என்று சொல்லி அங்கிருந்து அங்கே இருந்தால் பாடங்கள் ஆரம்பித்தார் அப்புறம் அங்கே மழை ஏற்படுத்தி அந்த மலந்தான் இப்போ அவர் காலத்தை ஏற்படுத்த அந்த மரம் இப்போ தீவிர தீவிரமாக தான் இருக்குது ஒன்றும் குறையில்லை அது செல்வாக்கு அந்த கவுன்சில் ரொம்ப ஆதரவு அதாவது லௌகிகத்துறையில் கணின ஏற்படுத்தாங்க ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ் கணிர் ஆரம்பித்தாங்க அது நாற்பது வருஷம் முதல்ல இப்போ கலைக்கல்லூரிய ஆரம்பித்து நடத்துகிறாங்க அதோடு இலக்கிய சேவை நாலு பாடல்களும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பக்தி மார்க்கத்தை பரப்புகிறாங்க சேவன பயணம் உண்டு இந்த கோயில் கட்டி விமாசேக மண்டலுக்கெல்லாம் முடிஞ்ச சேவைகள்லாம் தர்றாங்க இந்த விபரங்கள் கூட இலாசமாக கொடுக்குறாங்க சில பேர்களுக்கு சில பேருக்கு தொகுந்தங்களும் கொடுக்கறது தான் சேவன பயணோடு அந்த இயக்கம் சேவைப்படத்திலேயே சேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது முப்பது மர மர்ஜாசனடிகளும் நல்லவர் தான் அவர் சேவமான பாடோடு செய்கிறார் அதோடு இப்போது தமிழ் மொழியிலே கும்பாஷே முறை புதி புதுசாக புகுத்தி அதையும் பரவி கொண்டு வர்றார் அது எதிர்ப்பெல்லாம் எதிர்ப்பு வஞ்சி போஞ்சு எதிர்ப்பாளம் போச்சு அது காஞ்சி பெருமையான எதிர்ப்பாளர் காஞ்சி சேரலை இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவையோடு கூடிய மடமாக இருக்குது இந்த நூல்களில் கொலை மறுத்தல் ஜீவகாரணத்துக்காக செய்யப்படும் இருபத்தி ரெண்டு பாட்டு தான் அதே மேல இல்லை அந்த இருபத்தி ரெண்டு பாட்டுக்கு விரிவுரையாக எழுந்திருக்கிறது சிதம்பர சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் எப்படி இவருக்கு பரம்பரை வந்தாங்கன்னு சொன்னால் கடலாட்டிலிருந்து ஒரு சிற்றரசர் துறவு நிலை அடைந்து திக்கு சாந்தினி சாமி கிட்ட நான் உங்களுக்கு சித்தியனா இருக்கிறேன் அப்படின்னார் அப்படியா சரி சித்தியத்தையும் நெல்லு அறுத்துக்கிட்டு இருக்காங்க நீ போய் அறுத்துட்டா போய் தெரியாதா போய் கைய போய் அடிச்சுக்கிட்டாரு அப்படி என்ன சாமி கையு அத்தை வந்து அறுத்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னா அதுல கவனிக்கல அவரு அப்புறம்தான் அவர் அத்தை வருக்கியம் பரிமாறம் பண்ணுங்கிறதுக்காக அவர் செஞ்சார் எல்லா வச்சு சொன்னாரான் சரி ஒன்று பணியிட போதும் அந்த உக்கா இருக்கு அப்படி சொன்னாரன் அவ்வளோ உக்காந்து பாடம் கேட்டாரான் பாடம் கேட்டு பிறகு அவருக்கு பகவான் அடுக்கிறான் கிடைச்சது அவரு தான் மகாத்திர பண்ண குமாரதேவர் அவர் அப்படி விசாரத்தில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு அங்கே சில கால இருந்த பிறகு அவருக்கு ரொம்ப அடுக்க ஒரு மலை ஏற்பட்டது அந்த மலை போயிருக்கு அதை பிரபலம் இருக்காங்க நல்ல மடம்தான் பெரிய மடம்தான் இல்ல போயிருக்கு முறை சிட்டி போட்டு போயிருக்கு அப்படிப்பட்ட அந்த மடம் அவர் பெரிய தபசு அம்மா அனுப்ப ஒரு முறை இருக்கே பசிக்குதே சோறு பண்ண அப்படினா உள்ளூர்ல ரொம்ப நேரம் கழிச்சு வந்தது அப்புறம் தான் சோறு இந்த ஆமாம் பசியெல்லாம் அடங்கி போய் போட்டு வரேன் என்ன இது அம்மா சொன்னேன் பெரியநாயகன் சொன்னேன் பெரியநாயகி வயசு ஆகிடுச்சி மேலே தானே வரணும் அப்படின்னு என்ன பண்றது அப்பா அப்படி கேட்டார அப்படியே சரி சரி அப்படின்னா இப்போ இன்னொரு நாள் பாலாம்பிகை சீக்கிரம் கொண்டாடினாரன் உடனே வந்துச்சான் அதனால தான் அங்கேயே பாலாம்பிகைன்னு இன்னொரு சந்நிதி இருக்கேன் அம்பாளுக்கு ரெண்டு சன்னிதி அங்கே பக்கத்தில் இருக்கு இவரால் ஏற்படுத்தப்பட்டது சன்னிதி அப்புறம்தான் அவர் சரி இங்கே பிச்சைகள்லாம் நீ போகாதே உனக்கு இடங்கால மடையை ஏற்படுத்தி கொடுத்ததாக சொல்லப்படும் அவரோ குமாரதேவரன்னு பேர் அவர் நான் தேர்வில் பிச்சை அடிச்சு சாப்பிட்றதா போடலாம் மடத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஊர்களில் விசாரணை பிச்சை எடுக்கிறது அப்படி எடுக்கும்போது ஒரு சைவ சம்பிரதாயத்தில் பெரிய பண்டிதர் அவர் ஒரு குடும்பத்துக்கு பாடஞ்சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் இவர் பிச்சைக்காரர் சன்னியாசி ஆனால் பிச்சைக்காரர் வந்து போகிறது சண்ட வாதம் பண்ண வரலன்னு பேசாம போயிடுவார அப்படி வரும்போது ஒரு நாள் ஏதோ அவர் பேசிட்டு இருக்கும் போது இவர் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சார் சரியா ஞாபகம் இல்ல அப்ப அவர் பார்த்தார பாலத்துல வந்ததுக்கு நமக்கே அர்த்தம் தெரியாது இவரே எப்படி அர்த்தம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் அதை சொல்லுவீங்களான்னாரு எது தெரிஞ்சவரே சொல்கிறேன்னு சொன்னாரான் சரி பெரிய நமக்கு வேணப்பா படிச்சிருக்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாதம் என்ன சரி நம்ம படிப்படலாம் செல்லார் பொருள் இருக்கு தவிர உடையவர் பேரும் சாந்தி சிஷர் சொல்லி நீ இந்த சிஷனை ஏற்றுக்கணும்னு கேட்டாரான் அப்போ சொன்னாராம் குருநாத ஒருத்தரம் எல்லாமே ஏற்ற முடியாது போய் இங்க அங்கே போய் கேட்டு போனார் அப்போ அங்கே போய் இந்த மாதிரி அவங்ககிட்ட அனுப்பியிருக்காருன்னார் எப்படியா எனக்கு அவர் ஒருத்தரே போன சிசி வருது எவ்வளவு சிசியாக சொல்லி கொண்டாருண்ணா சரி இங்கே வந்து இருந்தாராம் இங்கே வந்து சில காலம் இருந்த பிறகு அப்புறம் திருப்போரூர் போரூர்ன்னா மகாவலிபுரத்தில் மெல்லாஸ் போர் இடையில் ஒன்று ஊர் இருக்கு போர் அதாவது முருகர் போர் திருப்படி செஞ்சிருக்கிற படிக்க பார்த்துட்டு நான் உணவு பண்றேன் சரி பண்ணுற கொடுத்தார் வந்து அந்த உத்தரப்பெற்று அந்த உரையை கொண்டு வந்து குணே படிக்கிற படித்து காட்டினார் படித்து காட்டி இது மூலத்துக்கு இந்த உரைக்கு ரொம்ப இருக்கு நீர் நிலைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதமாகச்சான் அந்த உரை தான் இது அதனால இது ஒன்றும் குறையில்லை சாந்திகள் நாலு விதமான பாடல்கள் பாடினார் அதே போல் நாலு வித உரையும் பண்ணியிருக்கார் இந்த உரை மிக தெளிவானதும் கொண்டாவது அங்கீகரிக்கப்பட்ட உரை பதவரை கிடையாது அதில் காசி காசி அவர்கள் பதவுரை பண்ணியிருக்கார் பதவுரை எல்லாம் கேட்குறாங்க பொடிப்புறையில் மூலத்துக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்கிறாங்கன்னு அவர் ஒரு வீடியோ போட்டு நூல் செஞ்சிருக்கார் அந்த நூல் கோயில் சம்பதாயத்தில் அதுவும் பழக்கத்தில் இருந்தது தான் அப்படிப்பட்ட நூலானது காட்சி காமிச்சா செஞ்சிருக்கார் அந்த காலம் ஒன்றரை தான் போட்டுக்காரு வேணா இப்போது கிடைக்காது எல்லா அவர் பின்னாறு வந்தவர் இருக்க விவசாயங்களோட வீச்சாரங்களை போட்டுக்கிட்டார் அவர் அப்படி போய்ட்டு படிப்பான ஒரு அந்த பேரூர் போரூர் சொல்லக்கூடிய முறையில் சிதம்பர சுவாமிகள் அங்கிருந்து படிக்க ஆரம்பிக்கணும் பக்தி மூலமாக மனதை திருத்தி அமைக்கணும் ஈஸ்வரெல்லாம் மனதை திருந்தாது என்பது கருத்து கொலைமரத்தில் அங்கு கர்மகாண்டத்தில் கொலை செய்யலாம் சொல்லப்பட்டிருக்கல்லவா கண்டிக்கிற சாப்பிடறதுக்காக மனம் கெடுது அதனால அது தள்ளத்தக்கதுதான் இருபத்தி ரெண்டு பாடல அது விளக்கம் சொல்லி அதுக்கு நல்ல விளக்கம் எழுதிருக்கார் அதெல்லாம் பாடலும் வச்சுக்கிறது இல்லை ஏன் வச்சுக்கிறது இல்லைன்னா வீட்டிலிருந்து வரும்போது போல மருத்துவ அதன் பிறகு தீபம் தீபம்னா விளக்கம் அர்த்தம் இந்த மனமானது ஈஸ்வரனு கிரகத்தினாலே ஈடுபட்ட பிறகு என்ன திடமாகும்போட்டும் பிரகாரம் சுபேட்சை விசாரணை தன்மான மூன்றாவது இருந்து கொண்டு அப்பியாசம் செய்யக்கூடிய முறையெல்லாம் உயரத்தில் சொல்வார் அந்த நிலையை சொன்ன பிறகு அவர்கள் ஞானம் அடைவார்கள் என்ற கருத்தை அதில் வலியுறுத்துகிறார் அவரோ இந்தியார் அது விந்தி பெற என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு அது அதை வைத்துக்கொண்டு பாடியிருக்கார் அது ஞான மார்க்கம் கத்துஞ்சளுக்காக செய்யப்பட்டிருக்கு இப்படி ஒரு நாலு சாத்திரங்களை செய்ததை நாங்கள் இப்போது வைராகிய சதகத்தை பார்ப்போம் அந்த வைராகிய சதகத்தில் அந்த லூலினுடைய சுருக்கம் என்னான்னு சொன்னாக்க முதல்ல பாட்டு அது தோத்திரமாகவும் அமையும் பாடி மஞ்சமே அதோட அதிகாரியுடைய சம்பந்தம் பயிர் என்ற அனுபவ சக்தியும் அவர் அடங்கியிருக்கிறது அதற்கு நாங்கள் பார்ப்போம் இரண்டாம் பாட்டு முதல் எட்டாம் பாட்டு வரைக்கும் இந்த புறப்பற்றை நீக்கும் உபாயம் சொல்லப்பட்டிருக்கு புறப்பற்று என்பது ரெண்டு உயிர் சார்பு உயிர் சார்பு அதை பற்றி அந்த எட்டு பாட்டுகளில் விளக்கம் சொல்கிறார் ஏழு பாடுகளில் எட்டாம் பாட்டு வரைக்கும் அதேழு பாடல்கள் அதன் பிறகு ஒன்பதாம் பாட்டு பதினேழாம் பாட்டு வரைக்கும் ஒன்பது பாடல்களில் உட்பட்ட நீக்கி உபாயம் கோரப்பட்டது உட்பட்டுன்னா மனதில் இருக்கின்ற வாசனை இருக்கின்றனவே அதை நீக்கிறதுக்கு உபாயங்கள் தந்திரங்களை கையாள்றாங்க பதினெட்டாம் பாட்டு முதல் இருபத்தாறாவது பாட்டு வரைக்கும் ஒன்பது பாட்டுகளில் ஞான சமாதிக்கு சமாதி கூறதுக்கு உபாயங்கள் சொல் இருபத்தி ஏழாம் பாட்டிலிருந்து அந்த முப்பத்தி அஞ்சாம் பாட்டு வரைக்கும் ஒன்பது பாடல்கள் தேகம் போகங்களை போகங்களில் ஆசை விட்டு ஞானாச்சாரம் கூறது தேகமானது போகங்களில் செலுத்தாமல் ஞான ஒழுக்கங்களில் கைப்பற்ற வேண்டும் என்று அது கூறுவது அப்படி கூறியும் கூட அது கேட்குறதில்லை என்பதை அதில் சொல்லப்படுது அப்போதான் பிறகு முப்பத்தாறாம் பாட்டி முதல் ஐம்பதாவது பாட்டி வரைக்கும் அலர்புத்த வாசனைகள் அதாவது இவ்வளோதான் அடக்கினாலும் கூட அதன் பிறகு அடங்கியிருக்கிற வாசனை அப்படி வெளிப்படும் முதலில் புறப்பற்று அதில் உற்சார்பு உயிர்சார்பு அப்புறம் சமாதி அபியாசம் அதில் ஞானாச்சாரங்கள் எல்லாம் சொல்லி போனாலும் கூட மனதில் அனுர்ப்புத்தம் உற்பத்தமான வெளிப்பட்ட வாசனைகள் அனுபத்தம் உள்ளே இருக்கிற வாசனைகள் அந்த வாசனை தான் வர்றதே பெரும்பாலும் அனுற்பத்த வாசனும் பெரும் ஆசைகளை நாம் எவ்வளோதான் விட்டாலும் கூட சில சமயங்களில் அது மேலும் இது போலன்னு சொன்னால் பூனை பால் உத்தி பக்கமாக வந்து மெத்தியில் பழு வச்சிருந்தாலும் கூட எலிகளில் ஓடி போயிடும் ஏ அப்படின்னா அனுபத்தமா இருக்கு நாய் நீ என்னதான் நல்லவாழ் ஜிலேபி எல்லாம் போட்டு சயமா வச்சிருந்தாலும் கூட என்ன பண்ண அது எங்கேயாவது மழங்கி தான் ஓடி போயிருந்தா அனுற்பத்த வாசனை அதெல்லாம் அவன அடங்கி இருக்கும் அப்படி போல ஜீவர்களும் என்னதான் ஞானாச்சாரங்கள் பழகி நான் சுரபம் தான் நிச்சயம் பண்ணி இருந்தேன் கூட உள்ளே இருக்கிற வாசலுக்கு அது வெளிப்படும் அப்புறம் தேர் பட ஆரம்பிச்சிடும் லயம் நிச்சயம் கஷாயம் ரசாஸ்வாதம் சொல்றது அதுவும் இல்லை நாலுல கஷாயம்னு பேர் அதுக்கு சமாத எப்பயாசி பண்ணும் போது நாலு வரும் சொல்றாரு லயம் தூக்கம் மனசு தூங்க தூங்கிய என்று அது சமான் சொல்றான் விட்சேபம் அடக்கப்பட்ட மனமானது சஞ்சலமன அழிஞ்சு கொண்டே உள்ள பூந்து அந்த குறியை வெளியே போகிறதுக்கு எந்த இங்கேயும் அங்கேயே இருக்கும் அப்படி போல இந்த மனதை பிறகு மனம் வெளிவர ஆசைப்படுது இவன் உருவது இல்லை உள்ளேயும் போக சம்மதிக்க மாட்டேங்குது அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் இதான் பேரும் இது சமதி கூடுறவங்களுக்கு இது அனுபவம் தெரியும் அதன் பிறகு இந்த வெளிவாசனைலாம் ஒன்றும் இல்லைன்னா கூட அனுற்பத்த வாசனை இருக்கு உலக வாசனைகள் திரும்பப்படுத்தும் அதான் கஷாயமும் பேர் அதே ஒட்டுமொத்தமாக குழப்பிக்கிட்டே இருக்கும் அதேன்னு தாண்டி போனோம்னா மனதுக்கு ஒரு ஓய்வம் வேணும்னு விரும்பி ஓஞ்சிரும் அதை ரசாஸ்வாதம் பேர் அப்போ ஓயும் போது மனசு அடங்கினோன்னு சந்தோஷம் ஆத்மா ஆனந்தம் பிரதிமிக்கும் அதுதான் சமாதி ஆனந்தம்னு நினைக்காமல் அதையும் தாண்டி போகணும்னு சாத்திரம் சொல்லி இருக்கு அதையும் அங்கே பரிபூர்ண ஓய்வு கிடைக்கும் அதான் முழுமையான வெற்றி அனுப்பு ஜெயிச்சு உதாரணம் போறவன் ஒருவன் தலையில சும குற்றி போறான் இடையில சுமதான கல்வி இருக்கும் கிராமங்கள போட்டு இருப்பாங்க வச்சு விட்டு கீழே ஒரு கல் படுத்துக்குவான் அப்போ ஒன்னு சுகமா இருக்கும் இங்கே இருந்தா கூட இருக்கோம் ஆனா இன்னும் தூர தேசம் கொண்டு போனாதான் அந்த மூட்டை பயன் கிடைக்கும் அதுபோல ரசாஸ்வாதத்தினால மன ஒரு சுகமா இருந்தாலும் கூட அது சமாதி சுகமல்ல அதனால் மீண்டும் அவன் பிரயாணம் பண்ணணும் பிரயாணம் பண்ற மாதிரி இங்கே ஒடுக்கணும் மனசை அப்போதான் சமாதி கிடைக்கும் அதாவது அத்வைத பாவன ரூபம் அத்யத அவசரம் செல்லக்கூடிய நிலையை தாண்டி போய் அவசர விதமாகிய அந்த பிரமநிலையை அடையணும் என்று சொல்வதற்கு அலற்புத்தாக முப்பத்தாறாம் பாட்டிலிருந்து ஐம்பதாம் பாட்டு வரைக்கும் அதை விளக்கமாக சொல்கிறார் அப்படி சொன்ன பிறகு மனசு அப்பதான் முடிவு மனம் தாணும் வயமூன்றியில் அறிந்து தண்ணியும் அதனையும் கூட்டவும் பிரிக்கும் வல்ல சிவத்தை நோக்கி மேல் விவேகம் கோரி சொல்லி ஐம்பது பாடல் பாடுதல் தோத்திரம் பாடல்களை பார்க்கும் போது அந்த மனமானது அடங்கு உபாசன அடங்குவதில்லை உபாசனத்தினால் அடங்குவதாக சாஸ்திரம் முடியும் இந்த சாஸ்திரம் மனதை பக்குவத்துவதற்காக விவேகம் போராடும் அதனால சாதனங்கள் பெயர் விவேக வைராக்கியம் சமஸ்தியர் சம்பத்தி மூச்சத்து சொல்லக்கூடிய சாதனங்கள்ல முதல் சாதன விவேகம் அந்த விவேகத்தின் வினை கொண்டு ஜீவனானவன் போராடணும் ஆனால் விவேகத்துக்கும் மனதுக்கும் உள்ள வாக்குவாதம் தான் இந்த சாஸ்திரமாக அமைச்சிருக்கார் குரு சிஷ்ய சம்பாதம் அனுப்பி அமைப்பதுள்ளும் கைவினை தினமும் அப்படித்தான் இது சாஸ்திரத்தில் விவேகம் மனம் என்று வைத்துக்கொண்டு ரெண்டின் மூலமாக மனதில் உள்ள நிலைகளையும் முன்னே சொன்ன மாதிரி ஒடுக்குற தன்மையை விளக்கியிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம்தான் இது வைராகிய சாதகம் இது மிக முக்கியமானது மனதில் கோணல்களை எல்லாம் படம் காட்டி அந்த கோணலில் இருந்து விடுபடுவதற்கு உபாயங்களையும் சொல்லி இவ்வளோ சொன்னாலும் கேட்கல என்னாலும் கூட பகவான் அனுக்கிரகத்தினாலே நமக்கு அது வசப்படும் என்று சாஸ்திரத்தை முடிக்கிறான்னு சொன்னால் இது அற்புதமான சாஸ்திரம் இந்த முன்னே பிறகு பதினஞ்சு ஆண்டுகள் பார்த்தோம் இப்போ மீண்டும் குரு கிருபையினாலேயும் ஈஸ்வரனாலேயும் நமக்கு கிடைத்திருக்கிறது இதை நாள்தோறும் அபியாசம் செய்யணும் உடனே எல்லாம் வந்துடுறதில்லை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது பெரிய கஷ்டம் விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு அபியாஸ் வர்றது அது இந்த ஜென்மென்னு கணக்கு வேண்டாம் அழு ஜனம் அப்பயிடலாம் அவசரப்பட வேண்டியதில்லை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் படிக்கிறது தான் முக்கியம் ஒழிய பிறகு உத்தியோகத்துக்கு போகணும்னு இப்போவே உத்தியோகம் தேடப்படாது படிக்கிற உத்தியோகம் தேட அவசியம் இல்லை படிக்க முடிக்க பிறகு உத்தியோகம் தேடணும் அப்பறம் தேவை இப்போ தேடி வச்சுக்கோமே வேறு தேடி வச்சுக்கிட்டாலும் கூட உத்தியோகம் முருகன் சமத்துல படிக்க முடியாது அதனாலே அது முடியாத காரியம் ஆகவே படிக்கிற காலத்தில் உத்தியோகம் தேட வேண்டியதை தேவையில்லை தேடவும் கூடாதுங்கிற முறைப்படி அதுபோல் படிக்கிற காலத்தில் இங்கே அபியாசத்து தேவையில்லை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியம் அபியாசம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க படித்து முடித்தவரைக்கும் செய்யலாம் இப்போன்னு அவசரம் இல்லை அவசியம் இல்லை ஆகவே இந்த சாஸ்திரத்தில் நாம் உள்ளே பூந்து போகும்போது இந்த அடிப்படையில் நாம் போவமையானால் விஷயங்கள் புரியும் அது அவங்க சா சிதம்பர சுவாமிகள் விளக்கமாக சொல்லிக்கொண்டிருக்கார் அது தொகுதம் சொன்னது உஷா ஒன்றும் சொல்லப்படவில்லை ஆகவே இத்தகைய ஒரு சாஸ்திரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இது முன்னோடியாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகவே இறைவனுடைய அருளால் பக்குவங்களுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான சாசனங்கள் என்பதை கோயில் மனத்தில் ஆரம்பித்து வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போது அது போயிடுச்சு அது காலப்போக்கில் அப்படித்தான் பழைய கழுதலும் புதின புகுதலும் வலுவலை கால வங்கி வே காலவங்கினார் நன்னும் இல்லை பழத்தெல்லாம் போய் வேதான சம்பதம் எல்லாம் போய் பூசாப்ப மேலகாரங்களும் என்னமோ ஓதுவார்களை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க அது இந்த காலத்து செய்யறதா அப்படி பழைய கழுதல் புதித புகுதலும் வலுவலை குற்றம் தானே சொல்கிறார் கால வகை நானே அப்படி இருக்கு கணிக்கு தர்மம் அப்படி இருக்குது ஆகவே இது எப்படி போனாலும் இந்த ஆனந்த ஆசிரமத்தில் எதாவது வரைக்கும் கொஞ்சம் சேவனம் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் நாங்கள் பின்னாடி எப்படியும் போட்ட ஆரம்பிச்சு நமக்கு என்ன கவலை ஆகவே இத்தகைய சாஸ்திரத்துக்கு ஒரே ஆசிரியர் கடல் வணக்கம் சொல்லியிருக்கார் அது முதல்ல பார்ப்போம் முக்கிரதரு கரியை முன்னடத்தி பின்னதன்ற பக்கமரஞ்சேகர்வேம்பாசவிகள் நாசமுர மிக்கணவு பரானந்துவும் கடவுள் வணக்கம் செய்யணும் சம்பிரதாயம் உண்டு நூல் செஞ்சாலோ அல்ல ஒரே நூல் ஆக்கினாலோ கடவுள் வணக்கம் செய்யணும் அப்படி செய்யலன்னு சொன்னாக்கா தடையற்படலாம் தடை ஏற்பட்ட அது காரியம் நிறைவேறாது அப்படி நிறைவேறினாலும் கூட இது படிப்பவர்களுக்கு நாசிகர்லோ என்று சந்தேகம் உண்டாகும் அல்லது நாசினாலும் கூட நாசினால் செய்யப்பட்டு இருக்கும் போல இருக்கு என்று சந்தேகம் உண்டாகும் அதற்காக கடவுள் வணக்கம் அவசியம் ஆசிரியர் செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படும் சம்பிரதாயத்தை படி செய்திருக்கார் அந்த கடவுள் வணக்கம் ஆசீர்வாத வசதி விசேஷ ரூபங்கம் நமஸ்காரருமங்கலம் என்று மூன்று பிரிவாக நாம் ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லிகிட்டு பழக்கம்தான் அது வாழ்த்து வணக்கம் பொருளவு என்று மூன்று விதமாக சொல்லப்படும் இந்த பாட்டு இப்போது வசதி விசேஷ குமங்கலமாக ஆகவே கடவுள் வணக்கம் அவசியம் இந்த பாட்டில் கணேசி சொல்கிறார் இது ஒரு சிறுடை கவியின் பெயர் இரண்டு அர்த்தம் கொடுக்கும் முதல் அர்த்தத்தை பார்ப்போம் அதன் பிறகு அர்த்தம் பார்ப்போம் சோமசூரிய அக்னி என்று சொல்லக்கூடிய மூன்று கண்களை உடைய இறை சிவருமான் தரு அவர் உலக உபகாரமாக கொடுத்த யானை முக கடவுள்திமுகாசோரன் அவன் சம்மானத்துக்காக கணேசன் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது யாராலையும் மரணம் அடையப்படாமல் வரவாங்கிருக்கான் ஆனால் அவன் ஞானமுகனாக இருப்பான் அசுரன் என்னை போன இருக்கிறவனால மரணம் வரக்கூடாதுன்னு கேட்கல அதை அனுசரிச்சு ஒரு அவதாரத்தை உண்டாக்கி சண்டை போடு செஞ்சது அதுக்காக ஆகவே அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த கறியை யானைமுக கடவுளை முன்டத்தி முன்னால் அவரை தியானித்து முதலிலே அவரை தியானித்தின் அர்த்தம் இங்கே நடத்துகிறது தியானம் அர்த்தம் அவரை மனதில் இருத்தி தியானம் செய்து பின் அதன் தாழ் பக்கம் மறைந்த தாழ் பக்கம் சொன்னாக்க அந்த கணேசருடைய திருவிழிகளை பின்பற்றி கொண்டு பக்கம் மறைந்து என்ன அவருடைய ஆசீர்வாதத்தைப் பெற்று மறைந்து அப்படின்னு என்ன அர்த்தம் ஆணவ முனைப்பு அகங்காரம் இருக்க அது மறை செய்யணும் நான் பெரியவன் என்னால் சாதிக்க முடியாது இல்லை என்ற ஆணவம் இருக்க அது போகணும் அதை மறைத்து மறைந்து அல்லது மறைத்துன்னு அர்த்தம் இயக்குனர் அப்படி வழிபாடு செய்யக்கூடியவர் என்ன பாச சொன்னால் வெம்பாசிகள் நாசமுறை கொடுமையான பாசம் பந்தத்தை உண்டாக்கூடியது எது பாசம்னால் கயிறு அது ராகவேசங்கள் தான் ரத்வேசங்கள் சொல்லக்கூடிய இந்த பாசங்கள் இருக்கின்றனவே அதுதான் இகல் பகை நமக்கு அது பகையை நாசம் செய்யணும் அதை போராடி வெற்றுக்கொள்ளணும் பகவான் அதாவது கணேசனுடைய அனுக்கிரகத்தினாலே அப்படி செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும் மிக்க அமர்வு இழைத்து அது சாமானிய ராகத்வேஷம் போகாது இந்த சாஸ்திரத்தில் அதுதான் சொல்லியிருக்கு ராஜ சீக்கிரம் போயிடாரு அதுக்கு மிக்க அமர் பெரிய போர் பண்ணி அவன் மனப்போராட்டம் என்ன போறதுக்கு என்ன சகாயம் ஆதாரமா இருக்கிறது சிரவணமான வித்தியாசம் ஆதாரம் எதிரிக்கு ஆதாரம் என்ன ஆனவாயி கண்மன் சொல்லக்கூடிய சை சித்தாந்த நமக்கு மல விட்சேபம் சொல்லக்கூடிய இந்த எதிரிகள் எல்லாம் நீங்கணும் அப்பதான் நீங்கும் அதனால அமர் விளைத்து போர் செய்து இலையா வீரன போர் செய்தாலும் கூட இழைப்பில்லை சோர்வடைவில்லை சொல்லக்கூடிய வித்தியாசம் செய்த பிறகு விசாரத்தினால ஞானம் புகுந்து இணையில் பரானந்த என்ன லாபம் மோட்சத்துக்கு அடைந்த பிரமானமில்லாத பேரானந்தம் பரம் பெரியார் மேலான ஆனந்தம் பிள்ளை விளக்க பிரமானம் அத்தகைய பிரமானந்த பூவையையும் அதாவது அந்த ஒரு லாபத்தையும் மேகுவவர் அடைவார்கள் ஆலசை என்பது இது ஒரு இதில் இந்த அர்த்தம் மற்றும் லௌகிகத்திலே ஒரு அர்த்தம் சொல்வார்கள் முக்கண் நிறைதருவ கரியை அதாவது யானைக்கு புகர்னு ஒரு நிலத்தில ஒரு புல் இருக்கும் அது மூன்று கண் போல இருக்கும் இரண்டு ஒண்ணும் புகரின் அப்படி மூன்று கண்கள் நிறைந்திருக்கின்ற யானையை முன்னெடுத்தி போர்களு ராஜாக்கள் எல்லாம் முன்னாலே செலுத்துவார்கள் பின் அதன் டால் பக்கம் அடைந்து அதன் பிறகு ராஜாக்கள் ராஜா என்ன பண்ணுவார்னா எதிரி பழம் அதிகமா இருக்குமே ஆனால் கீழே நடந்து போவார் அது பக்கத்தில் மறைந்து ஏன்னா வெறும் யானை ராஜா நல்லபோனிருக்கு என்று அவர்கள் நினைக்கும் முடியாது போவார் அல்லது தோல்வியரமாக இருந்தாக யானையை முன்னால் விட்டு அந்த யானை கீழே தொட்டி கட்டி அதில் உக்காந்துக்கிட்டு போயிடுவார் இப்படி அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்ததுதான் அதனால் பக்கம் மறைந்து இயக்குனர் இப்போ போகிறவர்கள் என்ன செய்வாங்க வெண் வெம்பாசவிகள் நாசமுறை மிக்க அவமர் செய்வாங்க அவங்க எதிரிகளுடைய சேலைகள் அதிகமாக இருந்தாலும் கூட அதெல்லாம் வெற்றி பெறும் வெற்றி பெறும்படியாக மிகுந்த பெரிய போரை விளைவிப்பார்கள் செய்வார்கள் அப்படி செய்த பிறகு கூட அவர் தோல்விடையாத வீரரை போல காணப்படுவார்கள் என்ன லாபம் அவர்களுக்கு போரண ஊர் எதிரியான ராஜ்யம் முழுமையாக கிடைக்கும் அப்படி கிடைத்த பிறகு புக்கு இணையல் பரானந்த அதில் ராஜ்யத்தில் புகுந்து சமானமில்லாத பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய பூவையும் பட்டத்திரசியாகிய அவருடைய ராணியையும் இவர்கள் பொருந்துவார்கள் ஆகவே இத்தகைய நிலையை கிடைக்கும் இது லௌகிகார்த்தன் பேர் ஆக எந்த ரூபத்திலையும் எதிரிகளை வெட்டுக்கொண்டால் அன்றே லாபம் இல்லை ஆன்மீகத்திலே ஆகட்டும் ஆக அதற்கு போராடியே ஆகணும் போராட்டம் செய்யலன்னு சொன்னால் லாபம் கிடையாது போட்டத்தில் தோல்வியும் அடையலாம் வெற்றியும் அடையலாம் ஆனாலும் வெற்றி கிடைக்கிறோம்னா ஈஸ்வரன் அனுக்கிறகம் வேணும் பிள்ளையார் அணுக்கிறகம் வந்தால் வெற்றி நிச்சயம் அதே போல் யானையினுடைய சாமர்த்தியம் இருக்குமே ஆனால் ராஜாவும் போர் காலத்தில் யானைகள் பயிற்சி நன்றாக கொடுக்கப்போ இருக்குமே ஆனால் அந்த போர்கள வெற்றி கிடைக்கும் அந்த காலத்தில் வெற்றி கொண்டு இருக்க வெற்றி பெற்றார்கள் ஆனால் யானைப்படை யாரும் வச்சுக்க முடியாது அது தீனி போட முடியாது அது சிட்ட வச்சுக்க முடியும் அதுபோல் இங்கே இறைவனுடைய அணுக்ககம் மற்றும் இந்த ஞானம் வார்த்தை லாபம் முடியும் முடிய சாமானிய மக்கள் வரும் படிப்பு உடல் மட்டும் அடைய முடியாது அதனால் இந்த பிள்ளையார் சோத்திரத்தை அவசியம் நாம் செய்து அவர் இந்த சாஸ்திரத்தை உரையோடு கூடிய அந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டும் என்பதை கருத்தை வைத்து ஒரே ஆசிரியருடைய பாட்டாக அமைக்கப்பட்டிருக்கிறது அம்பலவானன் பொன்னம்பலத்தின் கண்ணே சிதம்பரத்தில எழுந்திரி நடனா நலன நடராஜபெருமான் இருக்காரு இணையடியும் அணையணும் இரண்டு அடிகள் தூக்கிய திருவடி ஊண்டிய திருவடி ஆகிய இணையடி தொடுவார்க்கு ரெண்டு திருவடிகளையும் வழிபாடு செய்வர்களுக்கு என்ன லாபம் இன்பமும் எளிதில் வருமே பேரானந்தம் கொடுக்கக்கூடிய முத்தியானது சீக்கிரம் வரும் முத்தி கிடைச்சதுன்னா இன்பம் கிடைக்கும் இன்பம் வந்து சென்றதுனா முத்தி வந்ததுன்னு அர்த்தம் அதோட விதைய முத்தியும் கிடைக்கும் ஆகவே எளிதில் வரும் என்ன சொல்லப்படும் மங்களே மங்கள சொல்லாம இருக்கலாம் நமஸ்கரிக்கிறேன் அல்லது நினைக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் தியானம் அப்புறம் எல்லா இயல்பு சொல்லாமலே குட்டிட்டு பண்ணா அது மகளம் தான் அப்புறம் கோரிக்கை ஏதாவது ஒன் இருக்குமே ஆனால் தன் போட்டதல் போட்டு இருக்குமே அது என்ன மகன இப்படி மூணும் அதுக்கே சொல்றேன் தமிழ் நமஸ்காரம் ஆசிர் மங்களம் பச்சினம் மங்களும் விக்னங்களை துவம் நாசம் செய்யக்கூடிய முறைமைக்கு மங்களம் பேரும் அது மூணு விதமா இருக்கும் சொல்லப்படும் எது சுகத்தக்கூடிய மங்களமன் பேரும் மங்களம் என்ப மனைமா நன்மக்கள் மங்களம் என்பது மனைமா அது நன்கலம் நன்மக்கள் மங்கள மங்களம் சுகத்துக்கு ஏதுவா இருக்கிறது செய்கி எதுவோ அது மங்களம் இந்த தோத்திரம் இது என்ன மங்களம் நிம்பம் மங்கள்த்தள்யம் அம்பளி கலர் அந்த திருப்போரூரில் வேகமரத்துக்களை தான் பிள்ளையா இருக்காரன் நிம்பான் இழற்களி அம்போன் மலர்த்தால் அழகிய பொன் போன்று இருக்கின்ற மலர் தாமரை பொன் போன்று இருக்கின்ற தாமரை மலர்த்தாருக்கு அவருடைய திருவடியை முத்தியினல் இன்பம் வரற்கு நம்புவதும் மோட்சமாகி மோட்சத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக நாம் நம்புவதுமாக நம்பது முத்தில் வேப்ப மரத்தின் கீழ் விநாயகர் பொன்னார் திருவடிகள் அதாவது தாமரை போன்று சேர்ந்த திருவடிகளை முத்தி அடைந்து பேரின்பம் பெறுவதற்காக நம்புவமாக மங்களம் நமக்கு வேணும் கும்பிட்றேன் கோரிக்கை இருக்குதும் நாம் நம்புவோம் நம்புவீர்களாக அப்படி சமரபுரி குகன் யமதுல வை குலமரா சுப்பிரமணியம் அதாவது சமரபுரி குகன் சமரபுரினா போரூர் போரூர் சமர் சமரன் போர் புரி என்னூர் போரூர் என்பது சமரபுரினு சொல்றாரு சமரபுரி குகன் போரூர் கண்டு எழுந்திருக்கின்ற முருகப்பெருமான் அவரது விமலமர்த்தால் குற்றமில்லாத செந்தாமரை மணல் போன்றிருக்கிற திருவடிகளை மும்மல மரர்க்கே சேசி தந்ததில் ஆனமாய்க்கானுன்னு சொல்வார்கள் மல விச்சியமாகன்னு சொல்லுவார்கள் ஆக இந்த மும்மலங்கள் மூன்று குற்றங்கள் மூன்று பாவங்கள் இவைகளை போக்குவதற்கு எமது உலகம் எம்முடைய மனதை பதிவேப்பதுமாக அவருடன் நம்முடைய மூன்று மலங்கள் போச்சுன்னா ஞானம் கிட்ட முத்தி வரும் என்ன மகன ஆசிர்வாதம் மகளம் முறைமுடி மொழி மனிதரை போல வந்தனது சிறிதவிர் தாண்ட சிவ பிரகாச தேசி கண்டை மற்றவன் அடியை போற்றிடும் சொல்றார் முறைமுடிவதனில் பிளங்கிடும் மொழியே மறை வேதம் எது சமதன் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களுடைய முடியாத இருக்கின்றதுன்னா முடிந்த நிலை அது அந்த வேதாந்தம் வேதாந்தம் மறைமுடிவு அதனில் விலங்கிடும் ஒழியே அப்படிப்பட்ட விலங்கு எழுதி பிரம்மசு என்ன பண்ணது அஞ்ஞானத்தை போக்குவதற்காக மனிதரை போல வந்தனர் மனிதரை போலதான் சரீரம் தாங்கி வருதான் இங்கே அது பிரம்மசுரவம் பிரம்மஸ்வரபம் என்ன பண்ணுவோம் மாயோடு சம்மந்தப்பட்டு காலபருவமாகி காலப்பருவத்திலிருந்து குடும்பத்துமாக வருகிறது மனிதரை போல எவ்வளோ வருன்னு சொன்னால் காட்டில் வேடர்கள் மானை பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் பெண்மான கட்டி போட்டுருவாங்க மய விடுவாங்க அதை பார்த்து ஆண்மான வருவா பிடிச்சிக்குவாங்களா வாழைப்பாடு பிடிக்குவாங்களா அதான் மானை காட்டி மானை பிடிக்கிறது யானை பிடிக்கிறது அப்படித்தான் பள்ளம் வெட்டி அங்கே கரும்பு அந்த பக்கம் பெண் யானையை நடமாடி பழக்கப்பட்ட யானையை அதை பார்த்து ஆண் யானை ஆக்கிரமி யானை காட்டி யானை பிடிக்கிறது அப்படி போல மனிதனை காட்டி மனிதனை பிடிக்கிறது இப்போ எப்படி மனித குருவாவே வந்து இந்த சிஷியர்களை உத்தியாசம் பண்ணி இவனையும் பிரம்மஸ்வரூபம் ஆக்குது மனிதனை போல வந்தனர் பிரம்மஸ்வரூபம் மனிதரை போல ஒரு வந்து எனது சிறை தவிர்த்து ஆண்ட சிவப்பிரகாச தேசிகன் என்னுடைய சிறை எனது சிறை தவிர்த்து என்னுடைய பந்தத்தை நீக்கி ஆண்ட அடிமை கொண்ட சிவபிரகாச தேசிகன் சிவபிரகாசல் சாந்திரி குருநாதன் அவர் பந்தத்திலிருந்து விடுபாடு செய்தார் அர்த்தம் அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்போம் தேசிகன் பேர் தேசிகன் அப்படிப்பட்ட தேசிகன் தன்னை தன்மசை தேசிக நெய் தேசிக உண்மை தொகையாக சேர்ந்து சேர்த்துக்கணும் மற்ற அசை அவன் தன் அவனது நரைமலர் அடியை போற்றிடும் சாந்தநாயகன் தன்னை நரைமலர் நிறைய வாசனை அவருடைய திருவடி வாசனை பொருந்தது என்ன வாசனை இருக்கு ஞானம் வெளிப்படையாக வீசிக்கொண்டிருக்கிறது அடிப்பட்ட ஞான வாசனை திருவடியை ஒழிய சாந்தலிங்க சுவாமிகள் அவர்களை அவர்களையும் போட்டியிடும் சாந்த நாயகனையும் அவள் மற்ற அவர்கள் அவரது நிறைய பெற்ற பழனிமாமணியையும் போனவர்கள் பெற்றவர் மகாராதுரா பண்ண பழிமாமணி குமார்தேவன் சொல்லக்கூடிய அவர்தான் நெஞ்சிலும் இருத்தியே பணிவான் என்னுடைய குளத்தின் கண்ணே வைத்து அவருக்கு மாதீகமாக நமஸ்காரங்களை செய்கிறேன் அவர் மூன்று குருமார்களை நான் நாலாவதாக இருக்கிறேன் சிவபிரகாசுவாமி அவருடைய சிஷ்யர் சந்திர சுவாமிகள் குமாரதேவர் குரு பரம்பரையை இந்த பாட்டில் விளக்கிறார் சிதம்பரம் சுவாமிகள் நம்ம முன்னாலே சொல்லப்பட்ட மூன்று குருமார்களையும் வணக்கம் செய்து இங்கே நூலை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறார் இது என்ன பண்ணலாம் அதனால் நமஸ்காரம் பணிபம் போடுறதுனால இது நமஸ்காரம் வணக்கம் சரிதான் ரெண்டாம் முறைகளும் தலைமாடப்படாது ஆமா திடம் அந்த திடம் இல்லாதனால தலைமாறுறது மாறி அர்த்த நீ மாறி சொல்ீங்க உறுதிப்பாடு அப்பதான் மறுத்து பேச முடியும் அதுக்காக சொல்றேன் இனிமேல் தான் நூல் ஆரம்பம் படிச்சுட்டாடி நூலாசிரியர் சொல்றார் போந்து அப்படின்னா குருவாய் வந்து பிராணன் பிராணக்கே பிராணா இருக்கிற ஒரு குருநாள் தான் உயிரான் துணை ஒத்த அப்படி போல இருக்கிற சாந்தையர் தம்பதம் சாந்திர திருவடிகளை கருத்தே ஏந்து என் மனமே வணக்கம் செய்வாக போட்டுவீராக இந்த மூலாசிரியர் வணக்கம் செய்த பிறகு அதன் பிறகு ஆரம்பம் அப்புறம் ஆரம்பம் நாளை வந்து செய்வாய் கிடைத்தொன்றோமற்ற ஊழிகாலம் இங்கிருக்குமோ நீர்ந்துளை எனப்போதே துளைத்தல் செய்யாய் இதன் தொழுதரன் துணை வைரக்கி சதகம் நேற்றைய தினம் இந்த வைரக்கி சதகத்துக்கு முன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்தோம் இப்போது நூலாசிரியர் முதல் பாட்டியது அவதாரிகை கொடுத்திருக்கார் ஒரே ஆசிரியர் பஞ்சபூத காரியமாகிய உடம்பினையும் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களையும் அதன் பின்னர் அந்தக்கரணங்களையும் நேதிகளையத் தொடங்கும்போது அவைகளுக்குள் பிரதானமான மனத்தை எதிரிட்டு நோக்கி நீக்குந்தோரும் அம்மனும் அந்த விவேகத்திற்கு மிக ஒற்றுமையாகலின் நீங்காது முன்னே பழக்கம் விவேகத்தை தன் தன் தனக்கு பந்துக்களாய் உள்ளவற்றில் விழுத்து செல்ல பச்சுபூத காரியம் இந்த உடம்பு தோழசரீரம் அதில் ஞானேந்திரி கர்மேந்திரிகள் எல்லாம் நேதி இது நான் அல்ல நான் அல்ல என்று விவேகம் கலையுது விவேக வைராக்கியம் சமாசிக சம்பத்தி மூச்சத்துவின்னு சொல்லக்கூடிய சாதனங்கள் வந்த பிறகு இந்த காரியம் நடக்கும் அப்படி நடக்கும்போது தோழசீரத்தில் நீக்கும்போது அது மனம் ஒன்று சொல்லவில்லை அதன் பிறகு ஞானேந்திரியங்கள் கர்மியந்திரியங்கள் இவரால் நீக்கும்போது என்று சொல்லவில்லை அந்த மனதை விவேகமானது இப்போது நீக்குது நீக்கும்போது அதற்கு இதுவரைக்கும் விவேகமும் மனமும் ஒற்றுமையாக இருந்தது இப்போது பிரிக்குது என் மனமே நீ இப்போது எனக்கு ஒரு வார்த்தை சொல் என்று ஆரம்பிக்குது அதனால் பிரிக்கிறதுனால தன் வயப்படுத்தி தனக்கு பந்துக்களாய் உள்ளவற்றில் இழுத்துச் செல்ல அவர் அங்கனம் இழுத்துச் சொல்லுதலே விவேகம் அறிந்து தனது வழியினால் எதிரிட்டு நின்று எப்போதும் மூல விசேசங்களில் இழுத்துக்கொண்டு போகுது இதுவரைக்கும் விவேகம் கூட போயிட்டு இருந்தது தான் இப்போது தடுத்து நிறுத்தி அப்படி போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்துது அப்படி நிறுத்தும் போது இஃது எவற்றை பற்றி நின்று எழா நின்றது நோக்கி அது பற்றி அப்பற்றுக்கள் யாவையும் இவை இவை என்று அறிந்து எந்த பற்று கொண்டு போகிறது என்று ஆராய்ச்சி பண்ண வாதி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண பார்த்து பிறகு அதற்கு அப்பற்றுக்களை எல்லாம் விடுவித்து தன் வயமாக்குவதர் பொருட்டு பட்டுக்கள் எல்லாம் சகத்தமான சொல்லி நீக்கி மனதை தன்மையப்படுத்தணும் அப்படி வைமாக்குறதுக்கு முன்னிலையாக்கி அந்த மனத்தை விவேகம் கூறிற்று என்று விவேகத்தின் மேல் வைத்து இந்நூல் கூறுகின்றார் இந்த நூல் விவேகம் தான் மனதை சமம் மாதிரி சொல்லியிருக்கு எல்லாரும் விவேகம் தான் சொல்கிறது விவேக சம்பத்தி மூச்சத்துவம் இது சாதனங்களில் பிரதானம் அதே மாதிரி தான் இந்த நூல் விவேகத்துக்கும் மனதுக்கும் சம்பாஷனை தீய ஒன்று போகிறதே தக்க சமாதானம் சொல்லிக்கொண்டு அதை திருத்தது தான் இந்த நூலின் முக்கிய நோக்கம் அப்படி திருத்தும் போது கூட திருந்தவில்லை என்று பின்னாலே நடராஜபெருமாவோடைய துணையினால்தான் நிற்கணும் என்று பிரார்த்தனை பண்ணதாக முடிகிறது முதல் ஐம்பது பாடல்கள் சாஸ்திரம் என்றும் நூறு பாடல்களை அந்தாதியாக பாடியிருக்க அந்தாதினா கடைசி அடி பழுத்த பாட்டி முதலடியாக அமையும் அடியோ அல்லது சொல்ல ஒரு சீரோ அமையும் கடைசியில் ஆரம்பித்த அந்த வா ஒரு சீரோ அல்லது ஒரு சொல்லோ கடைசியில் முடிக்கணும் அது மண்டித்தலன்னு பேடி செய்யலைன்னு சொன்னாக்க அந்த அதி இலக்கலும் பிறந்தது இது பத்து பாடல்கள் செய்யலாம் மாணிக்கவாதர்கள் செய்கிறார் உடையாலுடன் எழுக்கும் பூவாரி செய்ய இதெல்லாம் அந்த இதுதான் கடைசியில் உடையானே முடியும் பெரிய அதன் பிறகு அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தில் அப்படித்தான் ஆகவே இது அந்த தொடன் பேர் அப்படி முதல் பாடலில் வாழி நஞ்சமே உரை எவ்வளோ பார்க்கும்போது என்பது பகையினார் காரியம் கொள்வோன் அவனை தன் பொருட்டு அவனுக்கு இனிமையை கூறுதல் போல் எதா கால் நடக்கணும்னா அவனை பயமாக்குறதுக்கு இனிமேல் பேசணும் இல்லைன்னா வசப்பட மாட்டான் அப்படி போல் நீ வாழக்கடைவாய் நெஞ்சமே என்று விவேகம் சொல்லிச்சு விவேகம் கூற காலம் உடலும் உயிரும் போலும் சேரும் நீரும் போலும் உம்மோடும் பிரிவின்றி இருந்த எண்ணெய் இப்போது பிரித்து நீர் தோத்திரம் பண்ணியது எண்ணெய் என்று கேட்பான் நான் இதுவரைக்கும் அந்யோன்யமா இருந்தமே பாலும் நீரும் போல சேரும் நீரும் போல இப்போ பிச்சு வாழ்க என்று சொல்றேன் என்ன அர்த்தம் என்று கேட்டதான் அப்படி கேட்கும்போது சென்றிட நின்றதோர் வார்த்தை விற்குறை செய்வாய் என்பது அதற்கு நீ இல்லாது விஷயங்கள் செல்லா நின்றன செல்லாது நின்று இவுதோல் சொல் எனக்கு சொல்லுக என்று வேகம் கூற அதற்கு யான் சொல்ல வேண்டிய சொல் என்னை விழ நீ சொல்லுக யான் கேட்கின்றேன் என்று மனம் கூற நீ இதுவரைக்கும் விஷயங்களில் போயிட்டு இருந்ததுதான் இப்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையை நான் நீ சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் என்ன சொல்வது இதை வேகம் அச்ச நீ சொல்லு என்று மனம் கூற தேர்மன சொல்ல ஆரம்பிக்குது கீழ் யாம் இயற்று உயர் தபத்து இவ்வுடல் கிடைத்ததன்றோ என்பது அதற்கு கீழ் போன அனந்த ஜனங்களில் யாம் செய்தான் என்ற மேலான தபோ பலத்தினாலென்றோ இந்த அரியதாகிய மாவுட தேகம் கிடைத்தது என்று வேகம் கூற இது மனித இனம் சாமான்யம் கிடைக்காது பிறப்பு எண்பத்தி நாலு ஜீவகங்களில் மனித பிறப்பு உயர்வு பிரம்மதேவன் சீட்டித்த பிறகு இதன் மூலமாக ஞானத்துக்கு தவிபுடையவன் ஆகிறான் என்று சந்தோஷப்பட்டதாக சொல்லப்படுது அதனால் இது நம் ஜன்மங்களில் தவம் செய்திருக்க புண்ணிய விசேஷம் கீழ்ப்பிறப்பு புண்ணியப்பார் இடமில்லையே அதை அனுபவிக்கிறது தானே என்று சொன்னால் அந்த கீழ்ப்பிறப்புகளில் அனுபவிக்கிறதுக்கு முந்தி செஞ்சுருக்காங்களே அந்த அனுபவித்த பிறகு ஏதோ ஒரு காலத்தில் சஞ்சீவத்தில் ஒரு புண்ணிய தேசம் இருக்கும் அந்த புண்ணிய விசேஷம் இங்கே மனஜென்மத்தில் உண்டாக்கி இருக்கும் ஆக அனந்தங்கோடு ஜென்மங்களில் அந்த பரிபாகத்துக்கு எது முன்னேறி வருதோ அது பிரார்த்தம் அமையும் பரிபாகம் ஆகாது சஞ்சீதத்தில் அடங்கியிருக்கும் பரிபாகம் வரக்கூடிய காலம் வரும்போது அது மனஜிமளுக்கு பிரார்த்தம் இருக்கலாம் நிறைய அதனால கீழ் போன அனந்த ஜனனங்களில் யாம் செய்தான் என்ற மேலான தபோபலத்தினால் அன்று இந்த அரிதாகியம் ஆட தேகம் கிடைத்தது என்று வேகம் கூற அதற்கு ஈது உண்மையா என்று மனம் சம்மதிப்ப அதற்கு அங்கனம் அரிதாக கிடைத்த தேகத்தை பெற்றும் சீக்கிரத்தில் திருவடியை அடைவதற்கு ஏது பண்ணாமல் வேணாமல் கடிப்பது என்ன வேகம் கூற கிடைத்தற்க தேகம் கிடைத்தது அப்ப சீக்கிரம் முத்தியடையும் நாலு வீணாக போக்கிறாயே என்று மனதை கேட்ட அதற்கு இந்த தேகம் பெற்ற நாம் இனி திருப்படியை அடையாது விடுகின்றோமோ நீ சீக்கிரம் பண்ணியது என்னை சில நாள்களின் பின்னர் அரணை அடைவோம் அடைகும் என்று மனம் அதுக்கு என்ன சரீரம் பிறந்தாச்சு எப்படியாவது ஒரு நாளைக்கு நான் அடையத்தான் போறேன் என்ன சொன்னதான் மற்றும் ஏது ஊழி காலம் இருக்கமும் நிலைக்குன்னா சரீரமா இது ஊழி காலம் இருக்கக்கூடிய சரீரம் அல்ல என்பது அதற்கு இத்தியாகம் கர்ப்பகாலம் இவளுக்கு இருப்பதோ இதற்கு அளவு கூறிய நூறாண்டு உருள் இடையிலேயே கணந்தோறும் அனித்தியம் இருத்தலின் இருக்குமோ எந்த கணம் போமோ தெரியாதின்று மழிந்து போம் கண்ட குழந்தையினும் அழிந்து போம் அப்புறம் கருவி நின்று மழிந்து போம் கண்ட குழந்தையினும் குமர பருவந்த நிலமழியும் தருண பருவந்தினும் உருவியல் உலக இயற்கை உழிவு அடிதல் உலக தொடர் என்று மகாராஷ்டிரில் பாட்டு வரும் அப்படி கருவிலும் போகும் குழந்தையிலும் போகும் குமர போகும் வாலிபத்தி பழத்திலும் போகும் கேள்வி படத்திலும் போகும் அழிதல் உலகத்து இயற்கை கணந்தோறும் அனைத்திய மிருத்தரின் எந்த கணம் இருக்குமோ எந்த கணம் போமோ தெரியாது என்று விவேகம் கூற அதற்கு அங்கனம் அனைத்தியமனம் எனின் இதனை விழித்து இனிவரும் காயத்து அது திருவிடியை அடைகதும் தீர்மானம் கூற சரி அடுத்த பிறப்பில் அறிஞ்சா போகுது என மனம் சொன்னது அதற்கு இனியோர் காயத்தின்கண் அதை அடையுதும் என்னில் பெருதற்கரிய பிறவி என்றும் சில நாட்களில் பின்னர் அடையுதும் என்னின் அறிதற்கெரிய அவதி அது அனுஜன்மத்திலே அடையுதுங்கிறது இது முடியாத காரியம் ஏன்னா இப்பிரவு தப்பினா எப்பிரவையோ அது நிச்சயமில்லை அடுத்த பிறகு அளித்த பிறவியே கிடைக்கும் நிச்சயமில்லை நீங்க என்று மனம் சம்மதிப்ப நீயும் இதற்கு இந்த காயம் கிடைத்த அறிதென்பதையும் இதரது நிலையாமையினையும் நீயும் விசாரித்து அறிந்தனே ஆயின் உலபொழுதே சூழ மேல்பவன் துளைத்தல் செய்யாய் இது என் தொழுதனும் துணைத்தாளே என்பது இக்காயமிருக்கும் போதே சிவனது உபய பாதங்களையும் தொழுது எம்மை வளைந்து கொள்ளான் என்ற இழுகை பிறவிகளையும் நீக்கிக் கொள்ளுதல் செய்யாய் இது என்னை என் கருத்து இருந்தது என்று வேகம் கூற கூறிற்று நின்றவாறு மற்ற என்பதான் செய்கிறேன் இந்த பாட்டில் இவ்வளவு விளக்கம் உரையாசிரியர் கூறுறார் இது ஆரம்பமானது தக்க சவாலும் என்று கிடைத்ததென்றோ மற்ற இதுகாலம் இருக்கும் நீர்ந்து எது உழவு சூழ்நிலை செய்யாய் ியன்டிதன் துைத்தார் ஆகவே இந்த மனிதர் நடப்பன நீந்தன நிற்பன பரப்பனா ஒரு சொல்லக்கூடிய எழுகை பிறப்பு இதெல்லாம் தொடைத்தல் செய்யா என்ன தொடைச்சல் அழிச்சல் பாட்டில் மாதிரி சமதிக்க வைக்கிறது என்ற கருத்து இந்த பாட்டு தான் நூலுக்கு துணக்கமாக அமைந்திருக்கு நமஸ்கார மங்களையும் அதோட எழுபவன் உழைத்தல் செய்யாய் என்பது இங்கே விஷயம் அதிகாரி மனம் சாதனங்களோடு கூடிய மனம் விவேகத்தோடு கூடிய மனம் என்ற அர்த்தம் சம்பந்தம் செய்யாய் இசை சம்பந்தம் செய்யாய் என்ன செய்வாயாக அது செய்யாமல் இருந்திருக்கிறாய் என்ற அர்த்தம் பயன் விசாரத்தில் படிக்கிறது பிறகு விசாரம் உண்டாகும் கருத்து கர்த்தவியபாவ சம்பந்தம் உண்டு அப்படி விசாரணை பண்ண பிறகு உற்பத்தி வருது ஞானம் ஜனகஜன்யபாவ சம்பந்தம் அதாவது உற்பத்தி செய்வதும் உற்பத்தி ஆவதும் அது பயன் அது பயன் நேரடியாக சொல்லவில்லை விசாரத்தின் பிறகு வரக்கூடியது என்று பிறகு மறைவுமாக சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த பாட்டில் அதிகாரியுடைய சம்பந்தம் பயன் என்று சொல்லப்பட்டிருக்கு எழுபவோ துடைத்தல் செய்யா இத விஷயம் இந்த விஷயம் ஆக இந்த நூலுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் உண்டு பிரிபாத்திய பிரதிபாத சம்பந்தம் நூலுக்கும் விஷயத்துக்கு சம்பந்தம் சொல்வதற்கும் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் சம்பந்தம் உள்ள எப்படி இந்த பாடலை சொல்லி முடிகிறார் இரண்டாம் பாட்டிலிருந்து ஏழு பாடல் வரைக்கும் புறப்பட்ட நீக்கதை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார் அதை பற்றி பார்க்கணும் இதில் உதாரணம் உதவ தூழல் கிடைத்தது என்பதற்கு உதாரணம் ஞானவாசிட்டம் எியும் கடலில் முகத்துளையில் ஆமை கழுத்துப் போவது போல் பொறிவம் பிறவி அநேகத்தொருடன் விவேகி என பிறந்தும் முறியும் செய்தொழிலால் சிறிவதே இவற்றாலே தினங்களெல்லாம் சென்றிடுவால் எரியும் கடலில் முகத் துளையில் ஆமை கழுத்துப் போல் எரிய அலைகள் வீசிக்கொண்டிருக்கின்ற கடலில் ஒரு முகத்தேடி இருந்ததுதான் அந்த நுகத்தேடி ஆடிக்கொண்டிருக்கிறது ஓட்டு இருந்தது அதில் போய் ஆமையானது விட்டு பார்ப்போம்னு ஆசையான் நுகத்தேடியோ அலைனாலே அலைகிறது ஆமையோ கூச்சம்பட்டால் உள்ளே தலை எழுத்துக்கும் இப்படி சுபாவம் உள்ளது எப்படி கழுத்து விழுப்புகம் எப்படியோ போச்சுன்னு அப்படி போகல ஏதோ ஜன்மாந்திரங்கள் ஜென்மங்களை செஞ்சவர்காலே எரியும் கடலில் முகத்தொழில் ஆமை கழுத்து புகும் போல் விவேக்தான் அறுதி பொருள் அப்படி பிறந்த என்ன பண்றது ஞானப்படையா முயற்சி பண்ணும் அப்படி இல்லாமல் முறியும் பிறவி பயனில பொறியும் பிறவி அநேகத்தார் பொருளை வேகனை பிறந்தும் முறியும் பிறவி நாசமடையக்கூடிய இந்த பிறவி பயனில என்று கருதி நினைக்கணும் அப்படி இல்லாமல் இதை பயனுள்ளதாக நினைத்தால் இப்படி அஞ்ஞானம் அதனாலே இது பிறவி அஞ்ஞானம் வேண்டாம் என்று இந்த மயக்கம் இப்படி அமையட்டும் நினைப்படும் பயிரும் அமையும் இருக்கட்டும் செய்தொழிலால் செய்தொழில் செய்தி தொழில் காலம் வினைத்தொகை என்று சொல்லக்கூடியதான் முக்காலம் பொருந்தும் செஞ்சுக்கிட்டே இருக்க தொழில் என்ன பெரிய சாப்பிடுறது தூங்குறது வேறு கிடையாது காலையில் படுக்கிற வரைக்கும் இதே உட்காரி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய என்னையான்னா என்ன பண்றதுங்க வேற வழியில் செறிவது என்ன இதெல்லாம் என்ன பொருந்துகிறது இவற்றால தினங்கள் எல்லாம் சென்றுடுமாறு விருதாவாக காலம் போயிருக்க தேர்வு ஆகவே இந்த உடல் கிடைத்த சைவத்தை வீணாக போக்கினார்கள் என்று வாழ்க்கத்தில் ராமருக்கு முயற்சி சொல்றதாக பார்த்தேன் அடுத்த பாட்டும இருக்குமோ என்பது திருவள்ளுவார் உள்ள சம்பந்தம் என்னன்னா தூங்கி மாதிரி உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் சில காலம் தூங்கினருக்கு அடி போல இறக்குறார்கள் சில கால சொல்றதுக்கு போயிட்டு மீண்டு வந்து கர்மான பிறக்கிறார்கள் அதனால இந்த ஊழிகாலம் இங்கு இருக்கும்னு சொல்ல முடியாது எப்படி தினசரி பிறப்பிறப்பு என்று போல தூக்கம் முழிக்கிறது பெருதற்கரிய பிறவிக்கும் அரிதற்க அவதிக்கும் உதாரணம் ஆனந்த பெரியற்கு இந்த சரீரம் கிடைக்கிறது துளபந்தான் அதே போல நிலைக்கிறதும் கஷ்டமா இருக்கு நிலைக்கவும் மாட்டாது அதுல உறுதி காடு கிடையாது பெருதற்கரிய பிறப்பு இது இதன் போக்கு அறிதற்கு இது எப்போ போகணும் சொல்ல முடியாது போகிற காலம் நிச்சயம் இல்லை அப்படி இருக்கிறதுனால நன்றி ஏ மனமே நீ ஞானம் அடைய தயாராக இருக்கணும் முத்தினறிய லட்சியமாக வைப்பது பிரிதொன்றே கிடையாது பிரிதொன்றை நாடுதற்கு நேரம் உண்டோ லட்சியம் அதை விட்டு மற்ற விஷயங்களிலே நேரம் ஏது ஆகவே இந்த பிறப்பு கவத்தினாலும் வந்தது ஆனால் வந்ததுனால பின்னால் பார்த்தீங்கன்னா உறுதி கிடையாது உறுதி இல்லாததினால இப்போது மகிழ்ச்சி எணும் என்பது இந்த பாட்டுக்கு அனுப்பு ஆகவே இந்த முதல் பாட்டில் மனதுக்கு விசாரணை கொடுக்கணும் என்ன விசாரணையும் இது அறிவுக்குரிய இந்த பிறப்பானது மிகவும் தொல்லவன் தான் அது நிலைக்கும் நிலைப்பும் இந்த பிறந்த சூடு மேல்பவன் தொலைத்தல் செய்யணும் அப்படி செய்யலு சொன்னாக்க இன்னொரு ஜென்மத்தில் செய்கிறதுக்கு நிச்சயமில்லை என்று இந்த மாதிரி சொல்லி முடிக்கிறார் இதே கடவுள் வணக்கமாக கொள்ள வேண்டும் அதிகாரிகள் சம்பந்தம் பயனாக வேண்டும் என்று இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் அறியலா தியமக்கள் சிவ பிரகாசற்கு அழியாம திரிந்தவன் பணி புரிந்தறிய வீரலை இல்லாய் ஏழையோ மனையாதிய வளற்றிலே இடந்துளை தனி நெஞ்சே நாளையோலையும் தூதரும் வரி துணிவலோ நவிள்வாயே அவதாரிகை இங்குனம் நீர் கூரியது உண்மையாகலின் இனி திருவடியை அழிய கடவுண்டு மனம் சம்மதிப்ப மேற்கூறுகின்றது இந்த விவாதத்தினாலே மனதுக்கோர் சம்மதம் கிடைத்தது மன ஆரம்பத்திலே மறுத்தாலும் கூட சமான் சொன்னா ஒத்துக்கண்டு ஒத்துக்க வேற வழி கிடையாது ஒத்துக்கிட்டு வேணும் அப்படி ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் மேற்கொண்டு இன்னும் சமாதானம் சொல்ல வேண்டியிருக்கும் ஞானம் வர்ற வரைக்கும் சமான் சொல்லியே தீரணும் இல்லை என்ன முடியாது சகல சந்தேகம் போய் அதினாத அப்புறம் ஞானம் என்பாருன்னா சகல சந்தேகம் வர வரைக்கும் மனம் சமாளம் சொல்லிக்கிட்டே ஆகணும் இருக்கணும் அது ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் வரும் அத்தனைக்கும் சொல்லி ஆகணும் அப்படி சொல்லு சொன்னாக்க ஞானம் சித்திக்காது ஞானம் சித்திக்கிறாய்னா முத்திகை கிடைக்காது ஆகவே இந்த ஆரம்ப சந்தேகம் சிலது நீங்கள் இப்போ மேற்கொண்டு சந்தேகங்கள் ஏன்னா புறப்பற்று இந்த புறப்பட்டுகளில் ஒரு உறுதியை போச்சு இன்னொரு அடுத்த சொல்கிறார் தரம் அலாது என்பது சுடர் முதலாக தாவர மீறாக சொல்லப்படான் என்றையும் துளைத்தல் செய்யும் அரிய திருவழிகளை கொடுத்தற்கு பக்குவன் என்றும் அபக்குவன் என்றும் பாராது குருநாதனுடைய பெருமை சொல்றான் அப்படி சேத்துக்கள் உண்டு ஏனென்றால் அவன் சிரவணம் மன்னனும் ஒரு காலத்தில் அர்த்தம் இனிமே பக்குவம் அடையும் கோயில் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உள்ள காரணம் தான் சேவை செய்ய அந்த சுத்தி வாயிலாக ஞானத்துக்கு ஏதுவாக என்பது கருத்து பக்கோன் அபக்கோன் என்று பாராது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாடு குருநாதர் கொண்டு அது மா நந்திபாராயணருக்கு அப்படி இருந்ததாக பார்த்தோம் அதே போல சிவபிரகாஷாமி சாந்தனிசாமி குருநாதன் அவருக்கு அப்படி இருந்ததுன்னு சொல்லப்படுது எமக்கு எளிதவர் சிவபிரகாசருக்கு அருமைப்படுத்தாது எமக்கு எளிதிலே தந்த சிவபிரகாசம் என்னும் நாமதேயத்தினுடைய ஆச்சாரியருக்கு ிந்தவன் பணிபுரிந்து உயிரடைகலாய் நாலு பேர் அடிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே சேவை செய்யணும் ஆர்த்தம் சத்பான் சொல்லக்கூடிய படிவுடைய அடிமையாம் என்று யாவரும் கூற அவரது திருவிழத்திற்கு பாங்காக நடந்து கொண்டு அவர் ஏவர் பணி உடைகளை செய்து யாவருக்கும் அரிய வீட்டினை அடைந்தாயில்லை அவர் செய்யணும் அல்லவா புத்தி கொடுக்க தயாராக இருக்கார் அவ அளவிலே சேவை செய்து அடையணும் அப்படி இல்லாமல் இருக்கிறையே மனமே என்று சொல்லுது கேள் ஐயோ என்பது ஐயோ நீ கேட்பாயாக மனையாதிய வளர்ச்சியிலே கடந்து உடைத்தனேன் எஞ்சேன் என்பது பெர் முதலிய குடும்ப சேற்ற உழைத்து கொண்டாய் குடும்பத்தில் துணை கொள்வன் நகிழ்வாயே என்பது நாளைக்கு தூதரும் ஓலையும் வரும் காலத்து இந்த பெண்டீர் ஆதிய ஜீவர்கள் துணையாவரோடு விவேகம் போயிற்று அல்றவாரு யமன் பின்னால் வந்தாலும் நல்லா தூதர் வந்துருவாங்க தூதர்யார் நரை திரைதான் நர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நடுக்கம் ஏற்படும் திரை சுருக்கம் ஏற்படும் இதான் தூதர்கள் அப்புறம் யமன் பிடிச்சிருக்காங்க ஆகவே அடையாளம் அண்ணா கண்ணாடியில் பார்த்தாலும் தசரதர் காது கிட்ட அரைச்சி போன மறு மயில் தெரிஞ்சதுதான் வந்துரு மிகுந்த சேத்திலே கால் மாட்டோம்னா இந்த கால அழுத்த போது அந்த கால் தூக்கம் இந்த கால எடுக்கும் போது அந்த கால இந்த மாட்டி இப்படி இறங்கும் இருக்கும் அது போல இந்த சாகரத்தில் விடுபன் சொல்ல முடியாத காரியம் மிகுந்த செல்வம் பெற்றவனுக்கும் அது மூழ்கி மயங்கி மறுமையை குறிக்க கூடாமையில் கிடந்து உழைத்தன என்று கூறப்பட்டது மிகுந்த செல்வம் இருந்தாலும் மிகுந்த சீர்மன அர்த்தம் அது தப்ப முடியாது சொல்லி அடுத்தது தாளையே தரம் அருகிலாது என்பதற்கு உதாரணம் ஞானவ இயற்கை குணம் சோதித்து முன்னே பின்னே யாவையும் உழல்வார்க்கிவாறு வீழ்த்ததாகும் பிய குரு போக தாசை தீர்ந்து உந்திதெளிந்த உனை போல்வார்க்கே துகள்தோன்றும் மயக்க மர உணர்த்த வல்ல குருவை கேட்ட வருந்தியும் தன் பிறப்பருக்கு மகனுமாங்கே ராமர் சொல்ற குரு சிஷியருடைய உறவை பத்தி இந்த பாட்டுல விளக்கமா சொல்ற குரு கிட்ட போன உடனே இயற்கை குணம் சோதித்து சேர்த்துக்கணுமா முன்னே இயற்கை குணம் சோதித்து உணவு என்ன என்ன அர்த்தம் அவருடைய சுபாவமான குணம் என்ன என்பதை பார்க்கணும் அது நாள் உள்ள சேர்க்காம வெளியில வச்சிருப்பாங்க அப்போ அவன் குணங்கள் தெரியும் அதன் பிறகு யாவிய பிரம நீல் வேண்டும் அதிகாரத்தன்மை இருக்குமே நிபந்தனை என்ன வியப்புற ஆசிரியர் உழல்வார்க்கு இவ்வாறு அறிவு விழுந்ததாகும் ஆசாபாசங்கள் கூடிய மனதை உடையவனுக்கு இந்த உபதேசம் செய்வோமே ஆனால் அவன் அரகத்தில் தள்ள மாதிரி அர்த்தம் ஏன் என்று சொன்னால் அவனுக்கும் ஆசையே விடலை முத்தி ஆசையை புகுத்தும் போது அதை பிடிக்கலாமாலும் தகுதி இல்லை இந்த மாதிரி இதை விட முடிய பிடிக்க முடியும் என்று ஏற்படும் அதை மீள ஆசியின் அரக வீழ்த்ததாகும் தீயக்குறு போகத்தாசை தீர்ந்து புந்தி தெளிந்த உனை போல்வார்க்கே திகழத் தோன்றும் பிறகு யாருக்கு தெரியும் தீயக்குறு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய போகனுடைய ஆசை எல்லாம் விடுபட்டவர்களாய் புந்தியின் கண்ணிய தெளிவுடையவர்களாய் இருப்பது நீ தான் இருக்கிறாய் உனை போல்வார்க்கே நீயும் உள்ள மூச்சுக்களுக்கு மட்டுமே விளக்கமாக தெரியும் வருந்தியும் விடுபட்டு அடைந்த பிறகு அந்த குருவையும் சோதனை பண்ணி பார்த்துக்கணும் வருந்தியும் தன் பிறப்பருக்கும் மகனும் ஆங்கு அதே போல குருவையும் சோதனை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த குரு நமக்கு தகுதியோடு என்று பார்த்தகானந்தர் ராமகிருஷ்ணன் வரநாட்டுல பார்க்கணும் அவர் மனைவியோடு கூடி வாழ்றாரு மனைவிக்கு ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையா இல்லையா சொல்றாங்க என்று இரவு நேரத்தில் எழுந்து கூட பாப்பாரா என்ன பண்றாங்க அப்ப ரெண்டு பேரும் பேசிகிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய வேதாந்த விஷயங்கள் பக்தி தான் பேசுவாங்க செய்ய மாட்டாங்களா அப்புறம் தான் இவர் பெண்ணாசை எட்டவர் முடிவு பண்ணாரான் இப்போ பொன்னாசை இருக்கா இல்லையா பார்ப்போமேன்னு அவர் படுக்க ரூபாய் வச்சுருவாராம் அவர் படுக்கும்போது அவர் குத்துமா அப்படியே இனியா குத்துதே குத்துதேன்னு இருப்பாராம் அவர் எடுத்து பார்த்து ரூபாய் இருக்கும் அடா ரூபாய் யார் வச்சது அப்புறம் விசாரணை பண்ணி பார்த்து வந்தால் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்ன சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாராம் அதனால் அவர் பொன்னாசையும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டாராம் அப்புறம் அண்ணாசை பொன்னாசியில மண்ணாத்திருக்க மண்ணாத்தி பொன்னாத்துக்கா ரெண்டு ஒன்று ஒன்று தான் மண்ணு ஒண்ணு மூணு வயசு இல்லாத ஒருவர் என்று தெரிஞ்சு அவர் குரு எடுத்துக்கிட்டாரான் அதே இவரும் கடவுள் உண்டா இல்லையா கண்டிருக்கிறீர்களா என பல பேரு கேட்டு கேட்டு யாரும் பதில் சொல்லலை எல்லா பண்டிதர்கள் தானே கடவுளை கண்ட பெயர்கள் யாருக்காங்க வேதாந்தத்திலேயும் வய வேதாந்தம் தான் பக்தி மார்க்கத்திலேயும் வாய்ப்பக்தி தான் வேற இருக்காது அப்புறம் கடவுளை கண்ணில்லன்னு கேட்டா பெரிய பெரிய பண்ணது கேட்டு பார்த்தாச்சு நான் கல்லதில்லைன்னுக்கா எப்படி ஒன்னாங்க இங்க வந்த ராமகிருஷ்ணர்கிட்ட நீ கடவுளை கள்ளது உண்டா அப்படின்னா கண்டது உண்டு ஒன்னும் காட்டவும் அப்படியா ஏன் காட்டி வாப்போம் வாப்பா காட்டுறேன் அப்படின்னு ஆத்து குழந்தைக்கிட்ட கூட்டிட்டு போனார் இப்போ ஒரு அமுக்கு அமுக்குனார் அப்படியே பிடிச்சுக்கிட்டார் ஐயோயோ ஐயோ ஜெனர்றார் என்ன தினறேன் அமிக்கிடார் அவர் முடியாம அவரே தேனருகிட்ட வெளிய வந்துட்டார் கருடலகா கிட்ட என்ன கொள்ள பார்த்தியான்னார் நான் கொள்ள பார்க்கல நீ உள்ள இருக்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருந்தது எதில பட்டு இருக்குன்னு கேட்டார் எதில பட்டு பொனச்சாவே உங்களுக்கு உளைக பட்டு என்ன பட்டு இருக்கு உங்களுக்கு இப்படியே தப்பிச்சு பொனச்சா போறதுக்கு உங்கள அது மத்த என்ன நினைச்சாய் அது ஜாரி புரிய நினைக்கல அது போல கடவுளே அடையினு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இன்னைக்கு மனதில் இருக்குமே ஆனாலும் தரிசனம் கிடைக்கும் நீ ஒவ்வொரு பட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு கடவுளே முடியுமா அப்படின்னாரான் அப்படி செஞ்சா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரான் ஓ அப்படியா என்ன அப்புறம்தான் அவர் திரும்பினாரா இந்த யுக்தி சொல்ல அவங்களுக்கு தெரியல படித்தவங்களுக்கு தெரியல ஏன் இவரு அனுபவ சாயே அப்படி அனுப்ப அவருக்கு தெரியுது இவர் யுக்தி தான் இவரும் கடவுளை காட்ட ஊரில் ஒன்றும் இல்லை அப்படி யுக்தி சொன்னதுனால அவருக்கு போச்சு இப்படி போதால பண்ணிக்கலாம் என்று அவருடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கு ஆனால் குரு சிஷியனை பரிசோதனை பண்ணலாம் சிஷியனும் குருவரிசன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர்களும் தீவிரமான வயிற்றுடர்களா இருக்கணும் ஞானத்துல தீவிரம் இருக்கணும் அப்பதான் சாத்தியம் ஒழிய அறவுரைகளாம் ரெண்டும் அறவுரை ரெண்டையும் சரி சரி வராது குருவும் அறகுறை சிஷியன் அறகுறை என்ன அடைக்குமா ஒருவேக்காது அதன் பிறகு பணி புரிந்து அறிய வீடையில் என்பதற்கு உதாரணம் சேவை செய்து ஞானத்தை அடையணும் புத்தி அடையணும் என்பது வீராகவது ஒரு பாட்டு அடுத்ததின் தன்மையான் வாகம் என்றறிந்த நல்லோர் நடித்திடும் சமயவாத நவம் ஜபம் தியானம் படிப்புல இயற்கையாவும் பரகதியை என்று பார்க்கிறோமோ கேக்கிறோமோ அது மனதை மனதோடு சம்பந்தப்பட்ட ஜீவன் அதோடு சம்பந்தப்படுவான் அடுத்ததின் தன்மை ஆன்மா ஆகும் அடுத்தது காட்டும் பழிங்க போல் நடித்திடும் இந்த சமயங்களை பற்றி வாதம் பண்ணிக்கொண்டிருக்கார்களே இதெல்லாம் வீணும் வேலை நடிப்பு தான் உண்மையிலேயே இவர்களுக்கு இந்த தெய்வம் பெற்ற சேட்டவன் தாமாக இருக்கலாம் ஜபங்கள் தியானங்கள் படிப்புல இயற்கையாவும் இவையெல்லாம் இந்த உலகத்தின் கண்ணே குற்றம் அடையிறது தான் பின் என்ன நேர் சாதனை என்ன ஞானம் அடைகிறதுக்கு யாவும் பரகதி விளக்காம் என்று இதெல்லாம் முத்தியடைவதற்கு தளத்தக்கது விழுத்து தளத்தக்க விழுத்துன்னா நீக்கி அருள் திருந்த பற்றி துறவு மெய்ஞானம் ஆவதோர் வடிவம் அமலவா போய் காட்டில் பார்த்தார மகாராஜான் படித்தோம் அப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைப்பார்கள் ஆனால் இதெல்லாம் விட்டு விட்டு தான் என்ன சேவை செஞ்சா போதும் சசிவர்ணன் வெறும் சேவை செய்து மகிழ்ந்தே அவர் சர் சேவைகளை செய்வார்களையானால் செய்யக்கூடிய சிஷ்யனுக்கு ஞானம் கிடைக்கும் ஆனாலும் அந்த குருவும் கூட்டி வைப்பார் இருந்தாக கிடைப்பா போகதையும் கிடைச்சு கிடைக்கிறது தான் அப்படி கர்மம் தான் அப்படி போல இங்கேயும் குருபு சிசிய இணக்கம் புண்ணி விசேஷம் இருக்கணும் அல்லது விவேகானந்த மாதிரி என்பதை பார்க்கலாம் அதன் பிறகு வளர்த்திலே கடந்து என்பதற்கு உதாரணம் தலைத்துக் கொண்டால் அறுத்தகலும் போதே உளதா அறிவிலுக்கும் இதெல்லாம் முழுதனுடைய இயல்புகளை சொல்றார் தாரதனம் மிகுமென்னில் தலையாகும் தாரம் மனைவி தனம் செல்வம் சுற்றத்தார்கள் மனை மக்கள் எல்லாம் அதிகமாக பெரும் பந்தம் அப்பாசம் தளர்த்து கொண்டால் அதுல பாசம் ஏற்படும் பந்தம் ஏற்படும் அது விருதி ஆகமையானால் ஆறு அதனை அறுத்தகளும் இறை உடையார் அதில் யாரு அறுக்க முடியும் யாழிக்கார் பெரிய ஞானி இடஞ்சி அவர் ரெண்டு மூணு நாள் கட்டிக்கிட்டாரு எடுத்தாரு பேரனுக்கு பேராம்பரிய வந்தது சிசு சிசியர்கள விசாரணை பண்ணும் போது இவ்வளவு காலம் ஞானமடைந்தும் பயனாகிய விடைச்சாலத்தை நாம் அனுபவிக்கவில்லை விவகாரத்திலே ஈடுபட்டு மன சஞ்சலம் தான் பட்டது சஞ்சலப்பட்ட மனதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது அனுபவித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டிய ஆளாம இப்போது விடலாமனு சொன்னாலும் அதை பாஸ் பட மாட்டேங்குது கிழவி ஆகிவிட்டாங்க கிழவி மாதிரி இன்னும் ஆசை போகலை பேரம்பயத்தி இருக்காங்க அவங்க போக மாட்டேங்குது எதுக்கு ஆசை மனதுக்கு ஆத்மக்கில்லை அந்த மனம் அந்த அளவுக்கு பயிற்சி பெற்று இருக்கிறது ஆகவே இது காரணம் என்ன வீதியானதுதான் காணும் முன்னாலேயே போகலாம்னு சொன்னால் பிரார்த்தனை விடவில்லை இப்போதே போகலாம்னா வாசனை விடவில்லை இப்போ என்ன பண்ணுறது என்று விசாரம் பண்ணதாக படிச்சு காரணம் என்ன சொன்னா மனதுக்கு வாசனை ஏற ஏற திடப்பட்டு போது அது நாம விடாது கபடி விடாது அப்படி போல இங்கேயும் வாசனை திடம் விடாது அப்படிப்பட்ட விசாலபுருஷர் திடஞானிய மிக தடவான்னார் அதன் பிறகு வைராக்கியத்தினாலே விட்டு போனதாக சொல்லப்படுகிறது சொல்ல அழுத்தகல் விரைகுடையார் சாப்பிட்டி யாருக்கு இருக்கு